பெரும் நிலநடுக்கம் சிசிலி மற்றும் மோல்டாவின் பல பகுதிகளை அளித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பால் முதல் தடவையாக புட்டியில் அடைத்து விற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காம்ரேட் என்ற பத்திரிகையை விடுதலைப் போராட்ட வீரர் மௌலானா முகமது அலி அவர்கள் கல்கத்தாவில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீரிழிவு நோய்க்கு மருந்தாக முதல் முதலாக மனிதர்களிடம் இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரு நாட்டில் இடம்பெற்ற சூறாவளி காரணமாக நாலாயிரம் பேருக்கு மேல் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் வங்காள என பெயர் மாற்றம் பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்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 இதில் ராக்கெட்டின் நுனிமூக்கு பகுதி போன்ற கூம்பு வடிவக்கூடு ஒன்றும் விண்ணில் செலுத்தப்பட்டு இருந்தது பனிரண்டு நாட்களின் பின் இந்த விண்கூடு ஏவு ஏவுகலனில் இருந்து விடுவிக்கப்பட்டு பூமியை சுற்றி வந்து வளிமண்டலத்தினுள் நுழைந்து பறக்கும் கொடைகள் உதவியால் மெல்ல மெல்ல கீழிறங்கி வந்தது ஸ்ரீஹரிகோட்டா அருகே பலவேர்க்காடு ஏரியில் வந்து விழுந்தது பூமியை சுற்றி திரும்பும் மனித விண் பயண முயற்சிக்கு முன்னோடி பரிசோதனையாக இது அமைந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹேமில்டன் அமெரிக்க மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கர்சன் பிரபு ஆங்கிலேய அரசியல்வாதி இந்திய தலைமை ஆளுநர் 19.53. தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே இலங்கை அரசியல்வாதி 19.73. தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ராகுல் டிராவிட் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜானி பிரிக்ஸ் ஆங்கிலேய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி இரண்டாவது இந்திய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு நீலாவனன் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏரம்பு சுப்பையா இலங்கையின் நடன ஆசிரியர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எருவில் மூர்த்தி ஈழத்துக் கவிஞர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எட்மன் ஹிலாரி நியூசிலாந்து மலையேறுனர் இந்நாளின் சிறப்புகள் அல்பேனியா குடியரசு மற்றும் நேபாளத்தில் ஐக்கிய இன்று. மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை